ரஜோகோணத்தினாலும் சமகணத்தை போக முடியும் அப்படி சத்து குலத்தினாலும் போக முடியாது சோம்பல் நிதிரை மயக்கம் வருது ரஜோகோணம் இருக்கணும் சுறுசுறுப்பு உற்சாகம் இதெல்லாம் ரஜோகோணத்துக்கு காரியம் அதெல்லாம் இருந்தால் தான் அந்த சோம்பலை பார்க்க முடியும் மயக்கம் வருது அதாவது விஷயங்களில் கிரகிக்க முடியலன்னு சொன்னால் ரஜோகோணம் தீவிரம் இருக்கணும் கிரிக்கணும் என்ற ஆதரவம் இருந்தால் அது தமிகோணம் போயிடும் அதனால தான் முன்னம் அதாவது இரு குணத்தால் ரெண்டாவது குணத்தினாலே போயிடும் தமசு முன்னம் அப்புறம் மீதியில் ராசதம் இருக்க மிச்சமான ராசதம் அது எப்படி போகும் மிஸ்ரமாக சத்துவத்தால் போகும் சத்துவம் அஜஸ்ட் கலந்த குணம் இருக்கு அது போகும் எல்லா தனித்த குணம் வரும்போது கெளுதல் ஏற்படும் கலப்ப வரும்போது கொஞ்சம் குறையும் அதாவது தமசிலையும் சத்துவம் கலந்து தமசும் உண்டு ராஜஸ் கல தமந்தும் தமசும் உண்டு ராஜசில தமசு கலந்து ரசம் உண்டு சத்துவம் கலந்து ரசம் உண்டு சத்துவத்தில் தமசு கலந்து உண்டு ரசு கலந்தும் இப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் மூணு குணங்கள் பிரிக்க முடியாது விழிக்க முடியலன்னாலும் கூட எது மேலோங்க இருக்கோ அதனுடைய செயல்பாடு வெளிப்படும் சத்துவனம் மேலோங்க இருக்குது கலந்து சம ரஜம் தாழ்ந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா உலகிக விஷயங்கள்லேயும் விளக்கம் ஏற்படும் ஆன்மீகத்தில் விளக்கம் ஏற்படும் அதில் தம்பவனம் கலந்துருந்தால் இடையிலேயே சோம்பல் கொட்டாயி மயக்க இதெல்லாம் உண்டாகும் தம்பவனம் கலந்திருக்குன்னு அர்த்தம் ரஜகோணம் கலந்திருந்தால் கொஞ்சம் தற்பெருமை கருவம் அகங்காரம் இதெல்லாம் வெளிப்படும் இடையிடையே வெளிப்படும் இதெல்லாம் ரஜோகுணம் கலப்புன்னு அர்த்தம் அதே போல் சத்துவகுணம் இதில் இது ரஜோகுணத்திலே சத்துவம் கலந்தது உண்டு கோபதாபங்கள் வந்தாலும் கூட இடையிலேயே அடடா நாங்கள் சரி தவறில்லவா இது வந்து சரியில்லை என்னவோ மாட்டிக்கிட்டோம் சரி பார்ப்போம் என்று கொஞ்சம் பின்வாங்கும் தன்மை உண்டு அல்லது ரஜோணம் மட்டும் ஜீரணம் அழுந்தேன்னா பின்வாங்காது அதுதான் கொலை களவு கல்காமல் சோது எல்லாம் நடக்கிற காரணம் தான் தனித்த குணங்கள்னாலே ரஜோகுணத்தினால தமசு கலந்த சத்தியம் தமசு கலந்த ரஜசு இருக்குமே ஆனால் அது தகுந்த மாதிரி சோமரத்தில் வரும் அதில் பிரதானமாகவும் ரஜு அல்லது சத்தம் கலந்திருக்குமே ஆனால் அது தகுந்த மாதிரி அங்கே நடக்கும் அவன் சமோ குணம் படைத்தனா இருப்பான் மூடனாக இருப்பான் அவர்கிட்ட கூட சில சில நல்ல குணங்கள் வெளிப்படும் அப்போ சத்துக்குணம் கலந்துருக்குன்னு அர்த்தம் சில சில சமயங்களில் கொஞ்சோணம் பாவலுக்கள் அஞ்சாமல் செயல்படுவோம் அப்போ ரெஜவனம் கலந்துருக்குன்னு அர்த்தம் அது சமூக குணத்திலே மூடர்களாக இருக்கிறவங்கள சமூக பெருவாளிகளிலேயே அந்த மாதிரி கலந்துருக்கும் இதெல்லாம் அவப்போது இந்த குண பாகுபாடுகளினால் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் மூலமாக பரிசீலனை பண்ணி பார்த்தோம்ன்னா கண்டுபிடிக்கலாம் அதனால தான் மிஸ்ரம் பண்ணார் மிஸ்ரம்னால் கலப்பு அதனால ஜோதியாவதுதான் சுத்தமாக சத்துவத்தால் இப்போ மிஸ்ரம் வந்த பிறகு உபகாரங்களும் பண்ணலாம் அப்புறம் ஆத்மவிசாரம் உண்டு அனாத்மவிசாரம் உண்டு கலந்துருக்கும் பிறகு ஜோதியாவதுதான் போதும் சுத்தமாக சத்து வத்தால் அகற்றான செய்தி நித்தி நம்ம விளங்கணும் என்று சுத்த சத்துவம் வேணும் நான் பிரம்மஸ்வரூபன் நான் சச்சிதானந்தன் நான் அகண்ட பிரம்மஸ்வரூபம் சச்சிதானந்தன் நித்தியம்போருணன் இடிப்பட்ட நிச்சயங்களுக்கெல்லாம் சத்து குணம் தனி சத்து குணம் வேணும் அப்படி இருக்குமே ஆனால் அது ஆத்மஸ்வரூபம் விளங்கும் அதனால் விருக்கிற காரணத்தினால் சுத்தம் கொண்டே அத் அத்தியாசமும் தவிர்ப்பாயினால் ஆனால் சுத்த சத்துவ குணத்தை வைத்து அத்தியாவசிய போக்கு நிலம் போக முடியாது ஆகவே ரஜோகுணத்தினால் தமோகுணத்தை ஜெயித்து ரஜோகுணத்தை சத்துவ மிஸ்ர சத்துவணத்தினாலே மிஸ்ரம் கலப்புனாலே ஜெயித்து அதே சுத்த சத்துவத்தினாலே அந்த மிஸ்ரத்தையும் ஜெயிக்கும்போது உண்மையை விளங்கும் அந்த உண்மையை விளங்குறதுனாலே நான் பிரம்மசுவரபன் அகண்ட சச்சியானந்த என்ற உறுதிப்பாடு வெளிப்படும் வெளிப்பாடுக்கு பிறகு அவர்கள் சிலதுக்கு பரமானந்த பாரத முத்தி அடைய முடியும் என்பது இந்த பாகுபாட்டினாலே விளக்கிறார் ஆனால் இத்தனைக்கும் தேகத்தில் அயமானத்தை விட்டாலே இதெல்லாம் கிடைக்க முடியாது தேகமான கிடைக்காது என்பது மித்தையாமி உடம்பை மீந்தவர் ஆரத்தகன்மம் சித்தமாய் காக்கும் சிந்தை ஏழு மெத்தவும் தைரியத்தை மேவினிச்சலனியாகி அத்தி யாசம் தவிர்ப்பாய் அனக முயற்சியாலும் நிச்சலே இருக்க எப்படி இருக்கிறது சொல்றார் மித்தையா இவுடம்பை மீந்த பிராரத்த கர்மம் தத்துவான அந்த பிறகு சம்பிரச்சனை எப்படி என்று சொன்னா பிரார்த்த கர்மந்தான் பிரதானம் அஞ்ஞான காலத்தில் அல்லது அபியாச காலத்தில் முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பிரார்த்து ரெண்டாம் தடம் கொடுக்கணும் ஞான காலத்தில் முயற்சிக்கு ரெண்டாம் தடம் தான் பிரார்த்துக்கு முதல் தினம் எனக்கு கிடைத்ததில் மனபா ஜெடமாக இருக்கும் இப்போது அவ்வளோ ஜலம் இருக்கிறது இல்லை கூடாது முயற்சியாக முக்கியம் அதனால் மெத்தையாம் இவடம்பை கற்பித்த வஸ்துவாகின்ற சரீரத்தை மீந்த பிராரம் பிரார்த்தம் அதாவது எஞ்சிய பிரார்த்தம் இது அறிமுச்சு போக மிச்ச சாகர் வரைக்கும் இருக்குது அந்த கண்மம் சித்தமாக காக்கும் என்று முடிவாக அது காப்பாற்றும் என்று இந்த நிச்சயம் அப்படி சிந்தையில் நிச்சயத்து மனதின் இந்த நிச்சயம் உறுதி இருக்கணும் இல்லாதனால்தான் தலைமாறதெல்லாம் காரணம் துறவிக்கும் பறவைக்கும் நாளை போய் சிந்தனை இருக்குமான்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் சிந்தனை வந்து என்ன ஏன் நாளை பற்றி நினைக்காது பரவாயில்லை துறை நினைக்கப்படாதான் அப்போ நினச்சாதா இப்போ தொழிலட்சம் இல்லையான்தான் அர்த்தம் அதனால அது செய்ய நச்சிக்கணுமா ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிரார்த்தத்தில் தப்பிக்க இருக்கிறது இல்லை பகவான் மேலே பக்தி இருந்து இருக்கணும் ஆய்ப்பச்ச ஒழிய செயல் இல்லையான்னு அர்த்தம் அதான் சொல்றார் அமைத்தவினை கீடாகவன தினமும் செய்வது இமைப்பொழுதும் வே வேறில்லை இமைப்பொழுதும் வீண் செயல் ஒன்றில்லை உமை குறியான் எல்லாம் அறிந்தே தன் நடிமை வல்லார்க்கு உணர்த்துவான் அப்படின்னார் அமைத்த வினைக்கு ஈடாக அனுதினமும் செய்வது முன் ஜென்மங்கள்ல செஞ்ச பிரார்த்தம் இருக்கு சஞ்சீத கிராமத்தில் இருக்கும்போது வெளிப்பட்ட பிரார்த்தம் இருக்கு அது பிறகுதான் செஞ்சு தான் வினைக்கு ஈடாக அனுதினம் நாள்தோறும் செய்வது இமைப்பொழுது வீண் செயல் ஒன்று இல்லை இமைபொழுது சிறிது நேரம் கூட வீண் செயல் கிடையாது ஈஸ்வரன் சங்கல்படி தான் நடந்துட்டு இருக்கு உமைக்குரியான் அவள் உமாபதிக்கு காதலன் ஆகியிருக்கின்ற என்ன செய்கிறார் இன்னைக்கு திருமஞ்சன் ஆன திருமஞ்சன் நடராஜ பெருமான் வந்து சிதம்பரத்தில் நடந்துகிட்டு இருக்கேன் முடிஞ்சு போச்சு உமைக்குரியான் எல்லாம் அறிந்தே இயற்றுவது சரோஜான் எல்லாம் தெரிய ஏற்றுவது தன் நடிகை வல்லா உணர்த்துவான் மற்றவன் இல்லையாண்ணா மற்றவன் உணர்த்தாலும் செய்கிறாரு உணர்றதில்லை அவங்க அப்படின்னு அர்த்தம் அவர் உணர்த்துறார் எல்லாருக்கும் தான் ஏன் அப்படி சொ உணர்த்துவான் அப்படின்னு சொல்கிறான்னா இவருக்கு தான் தெரியும்படி இருக்குது அந்த மறைப்பில்னால அவங்களுக்கு மறைப்பிற்கு தெரியுது இல்லை வெயில் அடிக்குது நல்லவன் கேட்டாலும் பார்த்து அடிக்குது இல்லை எல்லோரும் பொதுவாக வெயில் போனவர் எல்லாருக்கும் அந்த சூடுதான் செய்யும் உஷ்ணமான உடம்பு உள்ளவன் ஐயோ உயில் அடி கஷ்டமாக கஷ்டமாக இருக்கேங்கிறான் சிதில உடம்பு உள்ளவன் நல்லா இருக்கமா இருக்குங்கிறான் உயில் அப்போ உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கேங்க ஏன் உடம்பு வாக்கு அப்படி போல இறைவனுடைய திருவுளம் யாராவது எப்படி எப்படி செய்யுதோ அது அஞ்ஞானிகள் துக்கப்படுறாங்க ஐயோ கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு அபியாசியல் ஞானிகள்னா சந்தோஷப்படுறாங்க இது பிரார்த்தமும் அப்படி இருக்குது இது நல்லது தான் ஞான சாதனத்துக்கு இது அனுகூலம் பண்ணது வழியே பெருதுகூலம் பண்ணலை சரியாக நானில்லை அய்வானை போகிறதுக்காகத்தான் இந்த கஷ்டம் ஆர்டர் கொடுக்குறார் அதனால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஏன்னால் நம்ம லாபம் தான் அவர் விழித்தபடி தான் நடக்கும் வழியாக விளக்கிற படிக்க நடக்காது அதனால் இது யார் தெரிஞ்சுக்கிறாங்க தன் அடிமையை வல்லாவுக்கு ஒருத்தவனால் மல்லவோட தெரிஞ்சுக்கொள்ளதான் அர்த்தம் மற்றவர்கள் வளர்த்திடையா எல்லோரும் வளர்த்துறாரு அவர் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே பாரபட்சம் யூஸ் கிடையாது எல்லோரும் தான் வளர்த்துறாரு வெயிலுக்கு சூரியனுக்கு பாரபட்சம் கிடையாது எல்லோருமேலாம் ஒரே மாதிரி தான் பாடுது அது உடல்நிலையை அனுசரித்து அவ பாரபட்சம் இவங்க பண்ணிக்கிறாங்க அப்படி போல் வல்லாரமக்கு உணர்த்துவான்னா வல்லாரமாக உணருவான்னு அர்த்தம் அங்கே அவர உணர்றாரு மற்ற உணர்றது இல்லைன்னு அர்த்தம் ஆகவே இவளுடைய திருவருள் எல்லாருக்கும்தான் இருக்கு உணர் தான் உணர்றதில்லை அதை பாட்டில் அப்படி அமைச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆகவே இந்த ஒரு நிச்சயம் இருக்கணும் பகவான் இந்த பிரார்த்தனை எது வரைக்கும் இருக்கோ அதுவரை செய்வார் கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமே தைரியம் உண்டாகும் அதான் தைரியம்னு சொல்கிறார் மெத்தவும் தைரியத்தை மேவி அப்போது உறுதியான தைரியம் வரும் நிச்சலனியாகி சரணம் இல்லாத மனசுடையவனாகி அத்தியாசம் தவிர்ப்பாய் அத்தியாசத்தை போக்குவாய் ஆனால் பாவட்ட சிசேனே எம் முயற்சியாலும் அத்தியாசம் தவிர்ப்பாய் எந்த முயற்சி செய்தாலும் அத்தியாசத்தை போக்குது அத்தியாசம் போகிறதுக்கு முதல்ல ஜகத் தோசை சிஷ்டி பழக்கணும்னு சொல்லப்பட்டிருச்சு தோசை குற்றத்தை பார்க்கணும் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் குற்ற உடையவர்கள்தான் குற்றத்தை பார்க்கணும் அப்போ குணம் தானே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் குணம் எது ஆத்மாதான் குணம் அப்போ அது குணத்தை பார்க்கணும் எல்லாருடைய உடலில் இருக்கின்ற உடலும் அந்த மனமும் குற்றம் உடையது அதுக்கு அடித்தான செய்திருக்கு அது குணமுடியாது அந்த அதிஷ்டாசத்தை நானாகவும் இருக்கிறேன் ஆகவே எல்லா ஜேவர்களுக்கு அதிஷ்டானம் எதுவாக என்னுடைய அதிஷ்டானமும் ஆகவே அதில் ஐக்கிய பாவனம் உண்டு எனக்கு அதை குற்றமுடைய பாவனை இருக்கிறதுனால குற்றம் தள்ள வேண்டியது ஆரோக்கியம் ஆக ஆரோக்கியம் தள்ளத்தக்கது அனுஷனம் கொள்ளத்தக்கது என்பதை விசாரம் பெய்து தேய்ன சேர்த்தக்கதை வழிய இது ஒன்றாக வந்துடுறதில்லை அப்படிங்கிறது என் நான் ஒரு ஜீவன் அன்று நற்பமேனான் தானேனும் நிச்சயத்தால் தள்ளியே அகத்தை எல்லாம் உணவாசனை வேகத்தால் உன்னிடை உதியான் என்ற ஈனமாம் அத்தியாசம் யாவையும் நீ ஒழிப்பாய் இப்படி அபியாசத்தை சொல்கிற அந்த பாட்டில் நான் ஒரு ஜீவன் என்று அப்போ யாரா நற்பமே நான் அப்படின்னு நிச்சயம் பண்ணணுமா ஜீவன் அன்றுன்னு நினைக்கிறோமா அப்போ ஜீவன் வந்து இருக்காது என்ன அது அந்த ஜீவன் நானல்ல நான் அதிட்டான செய்தினமானே பிரமன்தான் கூடசன் பிரம்மர் என்று ஒன்று தான் அதனால் பிரம்மே பிரம்ம பிரம்மத்தியார்த்து அது பிரம்மத்தை பிரம்மேன்னு சொல்கிறது அந்த அபியாச பலம் தான் அங்கே ஞான ஜடம் உண்டாத உடைய அபியாசம் இல்லாமல் ஜடமே அகராது நான் ஒரு நல் பர பிரமே நான் உயர் பொருந்திய பிரம்மஸ்வரம் வந்து என்னோடய அதிஷ்டான சைதன்யம் அதனால் அதிஷ்டான வேறு ஆரோக்கியத்தை நானே அதுதான் பாகம் இவ பிரதி பாவத்தினாலே ஏகத்தை சித்திக்கிறது தான் எனும் நிச்சயத்தால் நான் தான் எனும் நான் தான் நிச்சயத்தால் தள்ளியே அந்த ஜீவபாவத்தை நீக்கியே அகத்தையெல்லாம் அந்த அந்த கணத்தை அனைத்தும் இல்லை என்ன செய்யும் ஊன வாசனை வேகத்தால் உன்னிலை உதியான் அப்படி அந்த உள்ளத்தில் ஊன வாசனை கெடுதலான வாசனை கெட்ட வாசனை இருக்குது அதுதான் முன்னால் நிற்கும் நான் விட்டாலும் கூட அது நம்மளும் வர்றதில்லை கம்பளி விடாது இங்கே கம்பளி அது கரடி கரடி தான் இங்கே வாசனைகள் அது வர்றது இல்லை என்ன படையா பலம் குடிச்சிருக்கோம் அது பலத்தை இப்படி நம்மக்கிட்டே காட்டுது யஜமானே அப்போது எனக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்தி பலப்படுத்தி விட்டாய் இப்போது வேணாங்கிறேன் நீ வேணாம் நான் விடுவோமா நான் விடமாட்டோம்னு சொல்லுது வாசனை அப்படி சொல்கிறதுனால இந்த ச சத்து சங்க சட்சத்தில் சேர்ந்து அலம்பரம் வாசினா பரமஸ்வரவன் லட்சிதானந்தன் இந்த வாசனையில் தடுக்குது இது எப்படி நாளும் தடுக்கும் அப்படின்னு சொன்னால் வரைக்கும் அது பலம் இருக்கு அது வரைக்கும் தடுக்க தான் எப்போ போகிறது இதுக்கு பலம் கொடுத்தா அது ஓடி போயிடும் நாம் இதுக்கு பலம் கொடுக்கணும் நான் பலன் நான் செய்கிறேன் நான் அல்ல இல்லை அப்படிங்குற பாவனை திடப்பட்டு போடும்போது இது பலம் குறைஞ்சிடும் பலம் குறைஞ்சி குறைஞ்சும் போது அது பலம் வந்துடும் அப்படி பலம் வந்தாக அது மேலே திடப்படும் இதுதான் போராட்டம் மனப்போராட்டம் அகப்போராட்டம் பெரும் நான் ஒரு ஜீவனன்று நற்பர்பம் நானே நான் தான் என்ன எனும் நிச்சயத்தால் தள்ளியே அகத்தையெல்லாம் ஊனவாசனை வேகத்தால் உன்னிலை உதியான் என்ற இனமாம் அத்தியாசம் யாவையும் நீ ஒழிப்போய் இழிவு பொருந்திய அத்தியாசம் ஒன்று மற்றொன்றாக காட்டுவது அத்தியாசம் பெறும் அதை அபாவாதிகாரத்தில் அவபாசம் அத்தியாசம் ஐட்டாவத்தின் விஷம விஷம ஐட்டத்தின் விஷம விஷமத்தன்மை உடையது அத்தியாசம் பெறும் ஆக ரெண்டு இலக்கணங்கள் சொல்லப்பட்டுள்ளன அது இடத்தை நோக்கி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பிரபஞ்சமானது பிரம்மந்தான் பிரம்மத்திலேயே இந்த மாயின் சாமர்த்தியத்தினாலே அந்தங்கோல் நாமரூபமாக காட்டி அப்படி சாமர்த்தியை மாயை கொண்டு இது விசாரம் இல்லாததுனால சத்தியபுதி சிவபுர்த்தி செய்யுது நான் விசாரம் பண்ணாங்கூட பல வாசனைகள் அந்த பாவனையை விலப்படுத்துது விலப்படுத்தும் போது ஜீவன் தீவிர வைராக்கியம் இல்லாத காரணத்தினால பயங்கரம் மயங்கட்டு துக்கத்துக்கு மீண்டும் பழையபடி வந்துடறான்னு அர்த்தம் அது எல்லாம் சிரமம்தான் சிரமமான காரியத்தை செஞ்சு தான் ஆக வேண்டியது வேறு வழி இல்லை மூச்சுகளாக உள்ளவர்கள் அவசியம் இதை கடைப்பிடித்தான் வேணும் பின்வாங்கினோம்னா அப்புறம் வேறு வழி இல்லை இதாக கடைசி வழி ஊருக்கு போகிற கடைசி வண்டி அதுதான் ஊட்டமும் அதிகம் என்ன பண்ண முட்டி அடித்து ஏறத்தான் வேணும் ஏறி முட்டிக்கிட்டு எப்படியா கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு போய் தான் கடிச்சுக்கிட்டா இருந்தால் அப்புறம் இல்லைங்க நாற்று தங்குறது இடமும் இல்லையே திடுப்பசங்கள் இருக்காங்க லாட்ஜும் இல்லை இந்த ஊரில் கையில் காசும் இல்லை என்ன பண்ணுறது எப்படியா முடி அடிச்சுக்கிட்டு கம்பி தொங்கிக்கிட்டாது போனாக்கா ஊர்வம் சேர்ந்துடலாம் ஊர்வம் சேர்ந்த நிம்மதியாக படுத்தாம் போங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் கடைசி வண்டிக்காரங்களுக்கு உண்டு கடிச்சு வண்டி பாருங்கள் நிறைய கோட்டை இருக்கு எப்பவுமே கடிச்சு வந்து கோட்டை அதிகமாக இருக்கும் சுருதியா லோகம் தன்னால் சூக்குமா அனுபவத்தால் பொருளிலானே எங்கும் பூரணான் என்று அறிந்தெங்கி ஒரு ஒரு விடத்திலோர்கள் உண்மை போல் உதியான் என்ற சர்வமாம் அத்தியாச சார்பையும் தகுதிமைந்த செஞ்சாது பாட்டு மீண்டும் அபியாசத்தை இடப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி சுருதியால் சூக்கும அனுபவத்தால் இவ்வளவு வேலை வேணும் சுருதிப்பிரமாணம் முக்கியம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் எல்லா கலைகளுக்கும் சுருதிப்பெருமாணம் வேண்டியது தான் அது போய் வேதம் சுருதிப்பிரமாணம் வேதம்னா வேதம் தான் அந்த அந்தம் அது அந்தம் சொல்லப்பட்ட வேதம் சுருதிப்பெருமாணம் சுருதியால் யூகந்தன்னால் யூகம் யுக்தி அதாவது அனுகூலம் உள்ள விஷயங்கள் தான் யோகம் பண்ணுப்பாரு பிரதிகூலமாக உள்ளதெல்லாம் யோகம் அல்லது அதெல்லாம் சோகம்தான் யுக்தி அனுகூல யுக்தி பிரதிகூல யுக்தி ரெண்டு யுக்திகள் உண்டு பிரதிகூல யுக்திகளை நீக்கணும் அனுகூல யுக்திகளை மட்டும்தான் வச்சுக்கணும் அதனால் இருந்தால் சூக்குமா அனுபவத்தால் நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கணும் மிக துல்லியமாக அதை பண்ணணும் அது என்னையா துல்லியமாக அரேஞ்சு பண்ணுறது என்ன பெரிய விஷயமானால் பெரிய விஷயம்தான் இது சின்ன விஷயமில்லை பெரிய விஷயம்தான் அதோட கடைசி விஷயம் கூட இது மாதிரி ஆராய்ச்சி பண்ண பிறகு வேறு யாராவது தேவையே அப்புறம் அதில் போன திருப்தி இல்லைன்னாலும் கூட வேறு எதாவது பண்ணிக்கலாம் இது போன திருப்தி கொடுத்துருது அப்புறம் வேறு பண்ண தேவையும் இல்லை அப்படிப்பட்ட ஆராய்ச்சி அது அதனால தான் அதுக்கு சூட்சமான நுண்ணறிவு சூக்குமே அனுபவத்தால் பொருவிழா நானே எங்கும் பூரணன் என்று அறிந்து அந்த நிச்சயம் உண்டாம் சமானமில்லாத நானே பொருளா நானே பூரணம் அறிந்து அப்படி எங்கு நிறைந்திருக்கிறதுனால அது அறிந்து இங்கு ஒரு ஒரு விடத்தில் ஓர்கால் உண்மை போல் உதியாள் என்ற ஆனால் இந்த உலகத்தில் சத்தியமும் சுகமும் இருக்கிறதாக பாவனம் இருக்குது அது எதனால் எத்தான் அத்தியாசம் சொல்லு அப்படிப்பட்ட ஓர்கால் உண்மை போல் உதியானு சர்வமாம் அத்தியாச சார்பையும் தவிரும் மயந்தான் எல்லாமே மாயா காரியம்தான் மாயின் அன்னியமாக எதுவுமே கிடையாது அப்படி இருக்கிறதுனால எல்லாமே மாயா மாயா காரியம் என்று பானி ஏற்படணும் அப்படி ஏற்பட்டாக கொஞ்சம் விளக்கம் ஏற்படுது அர்த்தம் ஓரோ ஒரு ஒரு இடத்தில் எல்லாேருக்கும் ஒரே பொருளில் கவர்ச்சி உண்டாகிறதில்ல சில பேர்களுக்கு ஒரு பொருள் இருந்தால் ஒன்றொரு பேருக்கு ஒன்றொரு பொருள் விருப்பம் இருக்கும் அது பிடி பிடித்தம் இருக்கலாம் காப்பி எல்லாருமே விரும்பி சில பேர் காப்பி வேணாங்கிறாங்க டீ சாப்பிட்றாங்க டிவியில் சில பேர் வேணாங்கிறாங்க அப்புறம் பால் சாப்பிட்றோம் பாலும் சில பேர் வேணாம் தான் சொல்கிறாங்க அதனால் ஒவ்வொரு இடத்துல அர்த்தம் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு கால உண்மை போல் உதியார் என்று சத்தியம் போல் காணப்படுகின்ற சர்வமாம் அத்தியாச சார்பையும் தவறுதி மயின்றான் நமக்கு சொப்பனத்தை பற்றியே ஒரு உறுதி உண்டாகிறதில்லை அது பெரிய ஆராய்ச்சி அது மிகச் சுக்கமான புத்தியை கொண்டு தான் இப்போ ஆராய்ச்சி பண்ணோம் இல்லையா சாமான்ய தோழ திருஷ்டிகளெலாம் அது பிடிபடாது ஆகவே அந்த சூட்சமாக திருஷ்டிக்கு ஏற்படக்கூடிய ஆராய்ச்சி இருக்கு என்ன ஆராய்ச்சி இது என்று சொல்கிறது மித்தைக்கு முதல்ல தோசை திட்டி இதெல்லாம் செய்யத்தக்கது ஒரு இடத்துல தான் உண்டாகும் சொல்லப்படுது எல்லா இடத்துலையும் உண்டாகாது எல்லாருக்கும் எல்லா பொருளும் விருப்பம் வராது சில பொருள்களில் தான் விருப்ப வரும் பல பொருளில் விருப்பம் வரவே வராது எப்படியே ஈஸ்வர் வகுத்திருக்கார் அந்த பிரார்த்தம் அது மயக்கம் அது மய காரியம் இதெல்லாம் அதுதான் சர்வமாம் அத்தியாச சார்பையும் தவிர்த்து மயந்தான் எல்லா அத்தியாசங்களையும் போக்கணும் ஒரு அத்தியாசத்தை போக்கிட்டு இன்னொரு வித்தியாசத்தை அடுத்த மாதம் செய்யலாமா அந்த அடுத்த மாதத்தில் இன்னொரு புது இன்னொரு வித்தியாசம் உண்டாயிரு ஆகவே நாம்ரூப பிரபஞ்சம் எத்தையும் நிச்சயம் உள்ளனும் தோசை திருஷ்டி உண்டாகணும் அது தோஷ திருஷ்டி உண்டானது தான் அது பொருளுக்காக தோஷ்டி பார்க்கக்கூடாது சொல்லுறதே எல்லாமே விசாரணை பண்ணி பார்த்தா துக்கம்தான் விசாரதிருஷ்டிக்கு துக்கம்தான் தோற்றும் நாம்ரூப பிரபஞ்சம்லாம் அவசாரதிருஷ்டி சுகம் தான் தோற்று அதே போல் ஆத்மா அப்படி லட்சானபுரமாக விசாரதிருஷ்டி தான் தோற்றம் இந்த செயல் அளவு தான் நான் இருக்கிறேன் என்ற பாவனையெல்லாம் அச்சாரிச்சு தான் தோன்றும் அப்படி இருக்கிறதுனால மரணம் நித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் சிரமணம் பண்ணி கேட்டு தெரிஞ்சு அந்த அத்தியாச சார்பை முழுவதும் என்பது சொல்ல முடிகிறது சாதிவே பிச்சை வாங்கல் தலைமளம் யாதிமே தியானியர்க்கு இங்கே ஏற்றிடம் செய்கையில் அதனால் அன்பை அணிசமம் அடைந்ததாலே மோதிய வத்தியாசம் முழுவதும் நீ ஒழிப்பாயின் இப்போது நிவர்த்தி மாறி சொல்றார் பரிபோல் நிவர்த்தி தீவிரமாக நிவர்த்தி உள்ளவர்கள் இப்படி செய்யணும் அபியாசிகள் உள்ளவர்கள் தீவிரப்பட்டு இந்த மாதிரி செய்யணுங்கிறார் சாதிவே சத்தியனுடைய சித்தனி பிச்சை வாங்கல் இனிமையாக தேவை அதாவது சன்னியாசிகளுக்கு இனிமாதிரி தேவை மட்டும்தான் விருப்பமிக்கணும்னு சொல்லப்பட்டுருக்கு சன்னியாசி காலத்தில் மற்ற பொருள்களில் இச்சை வரப்படாது ஆனாலும் இச்சை வருதுன்னு சொன்னால் அபியாச பலம் இல்லை முன் ஜென்மத்தில் வாசனை ஜடம் சாதிவே பிச்சை வாங்கல் சலமளமும் விடுதலை ரொம்ப மூத்திரமும் மல மலம் எல்லாம் இது தவிர என்ன இருக்கு யாதினி தியானியும் செய்கில்லை செய்யறாங்களே அந்த தியானம் இந்த தியானம் இருக்கு ஆத்மான சிந்தனை பண்ண தான் தியானம் ஆத்மா எது அனாத்மா எது அப்படி சிந்தனை பண்ணும் அந்த சிந்தனை பண்ண எவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்கும் அது வரைக்கும் இதுக்கு சித்திரை பண்ணலாம் அதனால் இங்கே இதுதான் அதுக்கு தடையாக இன்றியமையாக தேவையாகிய பசி போக்கு தான் வேணும் அப்புறம் உறைவிடம் ஏதாவது ஒன்று இருக்கணும் கொசு பள்ளி ஊரம் பாம்பு இதெல்லாம் வர மாதிரி இருந்தால் அது பண்ண முடியாது பாதுகாப்பாக இடம் தான் வேணும் சாதிவே பிச்சை ஆற்றல் அவர்களுக்கு ஆகாரம் பிச்சை தான் தலைமளம் அப்போ சாப்பிட்டா கீழே போகத்தான் செய்யும் அது தவிர்க்க முடியாது தான் இன்றைய மேலே தேவைகள் அந்த அளவுலாம் திருப்தி அடையணும் யாதிமே தியானியர்கிங் இயற்றிடம் செய்க இல்லை தீவிர மூச்சுக்களுக்கும் தீவிர சன்னியாசிகளை உள்ளவர்களும் இதுதான் யாதிமே தியானியர்கிங் இயற்றிடம் செய்க இல்லை ஆதலால் அப்படி இருக்கிறதுனாலே ஆன்மநீட்டை அணிசம் அடைத அடைந்ததாலே அப்படி ஆண்மே நமக்கு நிரந்தரமாக கெடச்சு கேட்டு கெடுத்து போச்சு அப்படி ஆன்ம நிச்சய நிச்சயம் கிடைச்சதுனால மன அமைதி ஏற்படும் அப்போ அந்த அமைதியை தான் இங்கே இவ்வளோ அபரோஷமாக ஆகிறதுக்காக பாடுபடுறது இது பலோஷமாக இருக்கும் அவ்வளோதான் தியானியர்க்கு இயற்றிடம் ஆதலால் அப்படி இருக்கிறதுனால ஆன்மனிட்டு அனைத்தமும் அடைந்ததால் மோதிய வித்தியாசம் முழுவதும் நீ ஒழிப்பாய் அவங்கள்ட்ட கொண்டவனே சமாதம்னு அர்த்தமல்ல அன்றைக்கே என்னட காலத்தை அபியாசம் பண்ணும் அபியாசம் பண்ணும்போது அந்த ஆத்மாவானது உண்மை சொலூபத்தை உணர முடியும் அதுக்கு அத்தியாசமெல்லாம் போகும் இதுதான் கடமை இன்றியமையாக தேவைகள் உணவு உறைவிடம் உலை அப்புறம் மேலே மறு செலவுகள் உடல் சரியில்ல மருத்துவ செலவு பண்ணிதான் ஆகணும் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அதுமாரி பெறப்படாது அதுமாரி பெற்று பெற்றுக்கொள்ளம்னா அப்புறம் அது அத்தியாசம்தான் மோதிய அத்தியாசம் முழுவதும் நீ ஒரு பாய் என் அஞ்ஞானத்தினால பொருந்தி என்ற அத்தியாசத்தை முழுவதும் நீக்கலாம் விசாரம் செய்தால் நீக்கலாம் இல்லைன்னாக்கா நீக்க முடியாது என்பது தத்துவ மசியேதே தகுமக வாக்கியத்தால் நித்தமும் பரதேவைக்கியம் நிகழ்த்திய போதங்கொண்டு வேல ஆன்ம உந்தி வலிவுற கிடைப்பதற்கே அத்தியாசத்தை எல்லாம் அனகனே அறவழிப்பாயிங் முன்னூற்றி இருபத்தி ஆறாவது பாட்டி இந்த பாட்டோட தேகத்தியாக விளக்கத்தை முடிக்கிறார் தத்துவமசியேயாதி ஆகி சொன்னதுனாலே ஆம்பிரமாசுமி பிரஞானம் ஆகும் பிரஞானாகம் ஐமாத்மா பரமம் இப்படியெல்லாம் சேர்த்துக்கணும் மகா வாக்கியங்கள் எல்லாம் ஒரு பொருள் தான் தத்துவமசியேயா உபதேச வாக்கியமாக தத்துவமசி முதலான மகா வாக்கியங்களை தகு மகா வாக்கியத்தால் நித்தமும் பரத்தியை வைக்க நிகழ்த்திய போதம் கொண்டு மகாட்சிய துணை கொண்டு ஒன்பது லட்ச ஆர்த்தம் கூடசனாகிய நான் பத்து லட்ச ஆர்த்தம் பிரம்மா இருக்கிறேன் பிரம்மத்துக்கும் இந்த கூடசனுக்கும் எப்போது ஏகத்தம் தான் இது பா சமதி முக்கிய சமனாதி காரணியம் கடக மகதம் போல இப்படி எல்லாம் சிந்தனை பண்ணும் அப்படி சிந்தனை பண்ணுறதுனால மகா வாக்கியத்தால் நித்தமும் பரத்து வைக்கியம் நிகழ்த்திய போதம் கொண்டு யோக ஏகத்துவம் சித்திக்குது எப்போதும் ஏகத்துவம் தான் இருக்கு அநேகத்தை வர்றது காரணம் அவிச்சாரம் தான் காரணம் அந்த அவிச்சாரத்தை போக்கலாம்ன்னாலும் முடிய மாட்டேங்குது பழிவாசம் ஆனாலும் மூச்சு செஞ்சால் போகும்னு சொல்கிறார் இப்படியே முயற்சியினால்தான் போக்கணும் வழியே வேறு நித்தமும் பழகி வைக்க நிகழ்த்திய போதம் கொண்டு வத்தியில் ஆன்மபொந்தி வலியுறுத்த கிடைப்பதற்கே முன்னோர்கள் சொல்லியிருக்கார் சமாதிகளை கூடி வெளியே வந்த பிறகுதான் ஜடஞானமாக இருக்கும் அது வரைக்கும் ஆபாசமாக ஜலம் போறத தோற்றி மறையும் உண்மையே தெரிஞ்சு போச்சு ஜடமாக இந்த ஆத்மா பிரம்மஸ்வரூபம் நான் தான் நானே தான் பிரவம் சொல்வோம் என்று நிச்சயமாக விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனாலும் பழைய வாசனைகள் நம்மளை வர்றதே இல்லை நல்ல காரணத்தினால்தான் எழுதிக்கிட்டு இருக்கிறது அதனால தான் இந்த ஆத்மா அனாத்மா நிச்சயம் தத்துவசியம் மகாவாக்கியத்தினாலே பெறப்படுவதனாலே பரசி வைக்க நிகழ்த்திய போதம் கொண்டு அந்த தத்துவ அபியாசை கொண்டு அந்த ஜீவனுக்கு காலத்தளம் போல லேசாக தோற்றம் அது மறந்துடும் இளஞானியாக இருந்தால் மறக்காது வத்தியில் ஆன்மபுந்தி வலியுற கிடைப்பதற்கே யோ பிரமை ஐக்கியம் கொடைச்சனே நான் பிரமே கொடைசன் என்று இந்த ஐக்கியம் இருக்கு அந்த ஐக்கியம் ஆன்மபுந்தி ஆன்மபூந்தி இருக்கே அது வலி உற கிடைப்பதற்கே வலிமையாக அத்தியாசம் எல்லாம் மகன் அனகனே அளவுக்கு போனால் அத்தியாசம் போகிற பாவற்ற சிசையினே முழுமையாக ஒழிச்சே ஆகணும் அத்தியாவசத்தை இல்லை நம்பிக்கை இருக்கக்கூடாது அந்த அத்தியாசத்தோடு கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் தள்ளுபடி பண்ணத்தான் வேணும் பண்ண முடியாது அப்படி செய்கிறது அஞ்ஞான காலமான போயிடும் அத்தியாசம் அதாவது பன்னாடை மாதிரி பன்னாடம் என்ன பண்ணுது அவங்க வடிகட்டுவாங்களாம் கல் இறகுறவங்க நல்ல கல்லெல்லாம் கீழே இறங்கிறோம் வழி உற கிடைப்பதற்கு அத்தியாசத்தை எல்லாம் அடங்கினே அறவழிப்பாயினார் மூட மாமி தேகத்தின் முளைத்துடும் ஆங்காரந்தான் சேடமில்லாது என்றாய் சிதை ஊறும் காலமட்டும் சாவதானம் சேர்ந்துணர் யானியாகி தோடமாம் மத்தியாச தொடர்பினை பரிகரிப்பாயிங் முந்நூற்றி இருபத்தி எட்டாவது பாட்டு இதிலிருந்து முப்பத்தி நாலாவது பாட்டு வரைக்கும் தொடர்ந்து சொல்கிறார் அதாவது ஆத்ம ஞானத்தில் ஆங்காரத்தின் பிரதிபந்தகத்தன்மை இருக்குது ஆத்மயானம் அடையணும்னு சொன்னால் ஆங்காரத்தினுடைய தடைகள் நான் கத்தா போக்சா என்ற தடைகள் இருக்குத்தான் செய்யும் அதை பற்றியும் அதன் நாச ஆகசியத்துவம் அதை அளிக்கிறதுக்குள்ளே முக்கியத்துவமும் அதனால் அவர்களுடைய பயணம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் முன்னூற்றி முதல் முந்நூற்றி வரைக்கும் விசாரமாக சொல்கிறார் அது முதல் பாட்டு முன்னாடியாக எடுத்துக்கொள்கிறார் மூடமாம் இத்தேகத்தின் முளைத்திடும் அகங்காரம்தான் மூடம் அறிவில்லாதது சமூக சம்பந்தம் உடையது அப்படிப்பட்ட இத்தேகத்தின் முளைத்திடும் ஆங்காரம்தான் சரீரத்தின் மூலமாக ஆங்காரம் உண்டாகிறது நான் கர்த்தா போக்தா என்று அபிமானம் அதுதான் அகங்காரம் அகங்காரத்துக்கு அபிமானிக்கிறது வேலையே சேடம் இல்லாத நன்றாக சிதை வரும் காலம் மட்டும் இந்த ஆகாரமானது மிச்சமில்லாமல் முழுதுமாக நாசமடையணும் அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள பொருளில் நான் எனதுங்கிற பாவனை இருக்கே அந்த அய்மான பாவனை அதை மாற்றி அமைக்கணும் உலக பொருள்கள் ஈஸ்வர நமக்கிட்ட என்ன இருக்குது நாம் ஒன்றதே பார்க்க சாட்சியாக பார்க்கலாம் இல்லை சம்பந்தம் இருந்தாலும் சம்பந்தங்கள் வைத்துக்கொள்ளலாம் அவ்வளோதான் நம்ம உடைய உலகப் பொருள்களை நம் மாற்றவோ சேர்க்கவோ நமக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் சேலம் இல்லாத நன்றாக சிதை வரும் காலம் மட்டும் சீடனே சாவதானம் சேர்ந்து நியானியாகித்தேனே சாவதானம் தான் முக்கியம் சகல காரியங்களும் சாவதானம் வேண்டும் ம் சாவதானங்கள் காரியங்கள் திருத்தமாக இருக்கிறது இல்லை குறை இருக்கத்தான் செய்யுது ம் அதனால் சவகாசம் வேணும் அவசரப்பட்டு எந்த காரியம் செஞ்சாலும் அது தம்ப காரியமாக தான் முடியும் கடைசி கெடுதாக தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது இப்போது இந்த நவீன குருமார்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் புகுந்து கொண்டு சுயநலத்துக்காக பணத்தை திரட்டி கொண்டு மக்களுக்கு கேளுக்கிறாங்க சேலத்தில் ஒரு நண்பர் அந்த சாமி ஸ்ரீசர் தான் சாவதானம் சேர்ந்த அதனால் அவசரப்படப்படாது சவதானமாக சேர்ந்து நல் தியானியாகி அந்த அதிஷ்டானத்தை சிந்தனை செய்யக்கூடிய ஒரு சிந்தனா சக்தியை உண்டாக்கி கொண்டு தோடமாம் அத்தியாச தொடர்பினை பரிகரிப்பாய் குற்றம் புருந்திய அத்தியாசத்தின் தொடர்பிற்கே இதனை பரிகரிப்பாய் நாசம் செய்வாயாக என்று சொல்லும் ஜீவர் என்றும் இவிதமாம் தோற்றமெல்லாம் இசைந்த நின் சொப்பனம் போல் எவ்வளவு காலமட்டும் இலங்குமோ வித்வானி அவ்வளவும் இடைவிடாமல் அத்தியாசம் தவிர்ப்பாயிங் இவை பாட்டு இதுவரைக்கும் அந்த ஆத்மாவை பற்றியும் அனாத்மாவை பற்றியும் சொல்லிட்டு அத்தியாசம் சொன்னார் இப்போது அகங்காரம் அதனை ஒழிக்க வேண்டும் அதனை ஒழிப்பதற்கு உபாயங்கள் ஒழிப்பதால் என்ன பயன் என்பதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் எழுநூற்றி முப்பது பாட்டு அதனால் இந்த பாடல் இனிமே அகங்காரம் ஞானம் அடைகிறதுக்கு தடை அதை விவரம் தெரிஞ்சு ஒளி ஒழிச்சு கட்டணும் ஒழிச்சு கட்டுற உபாயங்கள் அதனால் வரக்கூடிய பயன்கள் என்பதை பற்றி இந்த பாடல்களில் சொல்லி முடிக்கப் போகிறார் அதனால் அதை முதல் பாட பாட்டில் இந்த அத்தியாச தொலைவினை பரிகரிப்பாய் அதை நீக்கணும் சொல்லி ஒழித்து இப்போது ஆரம்பிக்கிறார் விதமான ஜகம் இது என்றும் இந்த உலகமானது அனந்தம் கூட விதமாக இருக்குது ஈரோடு பதினாலு லோகங்களும் சொல்லப்படுகின்றன எண்பத்தி நாலு ஜீவபேதும் சொல்லப்படுகின்றன எழுகை பிறப்பு எண்பத்தி நாலு லட்சம் இப்படி அனந்தம் அந்தமில்லாது விரிவரும் ஜீவரும் என்றும் அதில் வாழக்கூடிய ஜீவர்களும் அனந்தம் இவ்விதமாம் தோற்றம் எல்லாம் இப்படி காணப்படுகின்ற தோற்றங்கள் அனைத்தும் இசைந்த பொருந்திய நீ சொனம் போல் சொப்பன காலத்தில் உனக்கு எப்படி நானா விதமான தோற்றங்கள் விவகாரங்கள் எல்லாம் தோட்டிக்கின்றோம் அப்படி போல் எவ்வளவு காலம் மட்டும் சொப்பன காலத்தில் எது வரைக்கும் விளங்குதோ அது சுகமாக தோற்றுது அதுபோல் இங்கேயும் வித்வானி ஏ சிஷனே அவ்வளவு அவ்வளவும் இடைவிடாமல் அத்தியாசம் தவிர்ப்பாய் அது வரைக்கும் இடைவிடாமல் சிந்தனை பண்ணி இந்த அத்தியாசத்தை போக்கணும் சொப்பன காலத்தில் இருக்கிற வரைக்கும் சொப்பன சத்தியந்தான் என்றாலும் கூட ஜாக்கிரத்து வந்த பிறகு அது மெத்தியாக அப்படி போல் இங்கே இந்த ஜாக்கிராவசையில் இருக்கின்ற இந்த நாமறு பிரபஞ்சம் சத்தியமாக தோற்றினாலும் கூட விசாரதிஷ்டிக்கு அது மித்தியை அவசார சிருஷ்டிக்கு சத்தியந்தான் அப்படி விசாரம் செய்தாலும் கூட அதுக்கு தடைகளாக இருக்கிறது அகங்காரம் அந்த அகங்காரத்தை போக்கணுங்கிற அகங்காரமானது தேகாதி பிரபஞ்சத்தை நான் என்று எனது என்று அபிமானிக்கிறது தான் வேலையே அதுக்கு அந்த வேலையை செய்யறதுனால அவருக்கு ஞானம் உண்டாகிறதில்லை அதனால் அந்த அகங்காரத்தை அதான் பிரதிபந்தம் தடை நம்ம அது தடையை போக்கிட்டோம்னா அது சம்பந்தமாக வரக்கூடிய வாசனைகளை சீக்கிரம் ஜெயிச்சிடலாம் ஆன் பிறகு வரக்கூடிய பிரயோஜனம் என்ன என்பது பின்னால் சொல்ல போகிறார் அதனால் எவ்வளவு மட்டும் எவ்வளவும் இடைவிடாமல் சிறிது கூட நேரம் தாழ்த்தாமல் அத்தியாவசம் தவிர்ப்பாய் அத்தியாவசிய போக்க வேண்டும் என்று சொல்லார் நித்திரை உலக வார்த்தை நீண்ட சத்தாதிகும் நித்தமாம் ஆன்ம ரூபம் நினைஞ்சிடாமறதிக்கும் நீனும் எங்கும் இடைவெளியை கொடாமல் என்றும் புத்திர நின்மாவை புந்திய சிந்தை செய்வாய் நூற்றி முப்பதாவது பாட்டு அபியாச காலத்தில் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி வளர்க்கிற அந்த பாட்டில் நித்திரை உலக வார்த்தை நீண்ட சத்தாதிகளும் நித்தமாம் ஆன்மரூபம் இணைந்துடாமதிக்கும் நீ இத்தனை ஏனும் எங்கும் இடைவெளி போடாமல் நீக்கணுமா நிதிரை தூங்கிறது என்பது ஒரு அர்த்தம் தோழார்த்தம் சூட்சமார்த்தம் என்னான்னா ஆன்மீக விஷயங்கள் பேசும்போது அது மனசில் உள்ளே போகிறதில்லை அப்போ நிதிரை வரும் அந்த நிதிரை ஒன்று உண்டு உறந்த விஷயங்கள் கேட்கும்போது சில பேர்களுக்கு உள்ளே போகிறதுனால தூக்கவரது காரணமாக தான் அதனால தான் அந்திரத்தில் தூங்கிறது பொது தூங்குவாங்க எல்லாம் தூங்குவாங்க உள்ளே போகமாட்டேங்குது என்ன பண்ணுறது அந்த மனது உள்ளே போகாதனால வெளியிலையும் விடமாட்டிங்கிறாங்க அப்படியே உள்ளே போய் தூங்க போயிடும் நித்துரை உலக வார்த்தை கொஞ்சம் நேரம் கிடச்சதுன்னா உலக வார்த்தை தான் பேசுகிறது ஊர் வம்பு உலக அதில் ஏன் பழகி போச்சு ஜென்மாந்திரங்களில் பழகின காரணத்தினால சுக தோற்று எல்லாம் சுவன் தோற்றார் துக்கத்தான் தோற்றும் துட்சங்க சவகாசன்னு பேர் உலக வார்த்தையை பேசுறதுக்கு சந்தோஷமாக இருக்கு ஊர் வம்பு பேசுகிறதா இருந்தால் உடம்பெல்லாம் வாயாக போயிடும் அன்னைப்பட்டு பேசும்போது உள்ள வாயும் போயிடும்னு அஞ்சலி போடலாம் சொல்லுவார் அப்படி போல் உலக வார்த்தை நீண்ட சத்தாதிகட்கும் விஸ்தாரமாக இருக்கின்ற சத்த பரிச ரூபா ரசா கந்தம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் நாட்டம் நித்தமாம் ஆன்மரூபம் நினைந்துடாம மறதிக்கும் நித்திய சுவரூபமா இருக்கின்ற ஆத்மத்தியம் ஆத்மாவை பண்ணி நினைக்கிறதே இல்லை உலக பூர்வம் தான் நினைக்கிறதே இதற்கும் நீ ஏ சிசனே நீ இத்தனையேனும் சிறிது கூட எங்கும் எப்பொழுதும் இடைவெளி கொடாமல் விட்டு விட்டே போகக்கூடாது என்றும் புத்திரனின் ஆன்மாவை புந்தியில் சேர்ந்து செய்வாய் இப்படி நிரந்தரம் நெடுங்காலம் நேரத்தில் அபியாசம் பண்ணணுமா சுயிது கூட இடைவெளி அப்படிப்பட்ட ஒரு தீவிர முயற்சி இருக்குமே ஆனால் சீக்கிரம் வந்துடும் இல்லைன்னாக்கா காலத்தாமதம் வந்தாங்க சரி இப்போ என்ன வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ நமக்கு என்ன வசதி வாய்ப்பு இல்லையா என்ன வந்து ஆகணும் என்ன எத்தனையோ பேர் அஞ்சான இருக்காங்க நாமும் கொஞ்ச நாள் அஞ்சானதே எழுந்துட்டு போவேமே என்ன போச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா அந்த மனசை அப்படி தான் உடனே சீக்கிரம் ஞான வடின்னு ஆசை வராது வராது காரணம் அந்த அபியாச பலம் இல்லை இப்போ நிஷ்காம பண்ணியம் இல்லை காரணம் துன்பம் தோன்றிலே வரும் துறந்தே வரா இன்பம் தேடில இயற்கை இன்பம் தோன்றில் அன்பழகாக நீங்கள் அவர்களுக்கு எங்கன் கூடும் நன் பரம ஞான நாட்டம் அமைச்ச சொல்லாய் அப்படின்னா துன்பம் தோட்டினா ஏ சீக்கிரம் கை சுட்டுதான் சட்டி விட்டுருவாங்க கை சுடலன்னு சொன்னால் சுட்டி விடமாட்டாங்க இப்போ துன்பம் தோட்டணும் என்னங்க சுகமாக இருக்கிறது துன்பம் நினைக்கணுமா நான் தோற்றணுமா அப்படின்னு சொன்னால் சுகமாக இருக்கிறவங்க இருக்கட்டும் வரும்போது சிந்தனை பண்ணுங்க துன்பம் வந்தால் சீரும் திருந்தேன் இந்த துன்பம் எதனால் வந்தது எப்படி வந்து ஏன் வந்தது அப்படின்னு சிந்தனை பண்ணாக்கா அப்போது அது துன்பத்தின் லட்சணங்கள் என்ன தெரியும் இப்போது சுகமாக இருக்கும்போது வேண்டியதில்லை சும்மா இருக்கலாம் என்ன சுகத்துக்காக தானே பாடுபடுறோம் இப்போ இருக்கிற சுகத்தை விட்டுவிட்டேன் பறக்கிற சுகத்தை பிடிக்கணும் பிடிச்சிக்க வேண்டியது தான் அதனால் துன்பம் வர ஏன் வந்தது எப்படி வந்தது எதுக்கு வந்தது எது நிலைக்குமா இலைக்கா சிந்தனை அப்போ பண்ணலாம் ஆனால் துன்பம் தோன்றியில் எவரும் திறந்து அப்படி அந்த நிச்சயம் வந்தால் தான் சீக்கிரம் பிடிக்க முடியும் அது வரும்போது வரட்டும் இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் பண்ணலாம் கிடைக்கும்னு அர்த்தம் இப்போ எதுக்கு யார் சொல்ல தீவிரதார அதிகாரி தான் சொல்லுறது சாஸ்திரமெல்லாம் தீவிர தான் சாஸ்திரம் சொல்லுறத வழியே மந்த அதிகாரி சொல்கிறது மந்த மத்தியம தீவிர அதிகாரிகளுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அபியாசம் பண்ணுவோன்னு ஏற்றுக்கொள்ளும் வழியை தேர்தலை அதிகாரி சொல்லுதான் எல்லாேருமே பொருந்தும்னு அர்த்தமும் இல்லை பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் சொன்னாலும் கூட மிக தீவிரமாக கிரிக்கக்கூடிய சாமர்த்தியுடைய வந்தால் முதல் மார்க் வாங்க முடியும் அதனால் முதல் மார்க் வாங்குறதுனாலேயே அவனுக்கு பரீட்சையில் வெற்றினு அர்த்தமும் இல்லை மற்றவர்கள் முப்பத்தஞ்சு வாங்கினா அவளோ வெற்றி தான் அவ்வளோ வெற்றி அடைகிறாங்க இருந்தாலும் அவனுக்கு வந்து கௌரவம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தவிர வேறு ஒன்றும் இல்லை ஞானம் அடைகிறதுக்கு தீவிரம் இருக்கணும்னு சொன்னால் அது ஜென்மான் தெரிஞ்ச புண்ணி விசேஷம் இருக்கணும் தீவிரதர அதிகாரியாக இருந்தால் அது கிடைக்கும் அவங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் பொருந்தும் மற்றவர்கள் எதை முடிஞ்ச முடிஞ்சவரைக்கும் முயற்சி பண்ணலாம் என்பது கருது மாத்திரு பி திருத்தங்கள் மலத்தினால் உண்டாய் மற்றும் தோலத்தை சாதிவே வெகு தூரத்தில் நிகராய் தள்ளி பேதமே பிரமமாகி பேரு வேட்டவனாய் நிற்பாய் முந்நூற்றி முப்பத்தோராவது பாட்டு இந்த பாட்டில் மீண்டும் அந்த உற்பத்தி காரணமாக இருக்கிற நிலையை சிறிது சிந்தனை பண்ணிப்பாருன்னு சொல்கிறார் அது என்ன உற்பத்தி காரணம் மாதிர பிதிருதங்கள் மலத்தினால் உண்டாய் சரி எப்படி உண்டாச்சு தாயத்ததுடைய மலந்தான் தளத்தக்க பதார்த்தது ஆண்களத்திலே அந்த இந்திரியமானது தள்ளத்தக்கது தான் யார வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை வெளியேற்றாங்க அதே மாதிரி பெண்களத்தில் சுழலித்துவும் வெளியே தள்ளுறது தான் இந்த ரெண்டின் கலப்பு தான் குழந்தையாக பறக்குது ரெண்டு மல செயற்கை தான் அப்படின்னு விசாரம் பண்ணும்போது வந்து மலத்திலாக உண்டானது மலம் ஒட்டை தான் அதனால தான் மலஞ்சோறுபோது வாயிற்குடிதே என்ன அன்னமய கோஷம் அன்னத்தில் உண்டாகி அன்னத்தில் அவிருத்தி அடைந்து அண்ணன் மேலே கெட்டு போகிறாங்க அண்ணமே கோஷம் இதை அறிவுறுறத்துக்கு தான் கோயிலெல்லாம் செவப்பு சொன்னாமல் பூசுறது பட்டை பட்டியாக பூசுகிறாங்களே ஒரு பட்டை சிவப்பு ஒரு பட்டை இல்லை ஒரு பட்டை சிவப்பு அடையாளம் தான் தோளதிஷ்டிக்கு அது பூச்சியல் அதெல்லாம் வராமல் இருக்க தடுக்கும் இது தோழதிஷ்டி விசாரதிஷ்டிக்கு சுக்கில சுரவணியத்தை கலப்பினால்தான் இந்த உலகம் உற்பத்தி ஆச்சுன்னு காட்டிக்கிட்டே இருக்காது அது வீடுகளில் அப்படித்தான் செம்மண் பூசுவாங்க சுண்ணாம்படி செம்மண் பூசுது அந்த கருத்து தான் எதனாலன்னு சொன்னால் சுக்கில சுரோணத்தினுடைய கூட்டம் கலப்பு தான் சரீரம் ஆண் சரீரம் பெண் சீரம் உற்பத்தி ஆகுது அழுக்கிலிருந்து உண்ணானது தான் என்பது கருத்து பிள்ளையார் அழுக்கிலிருந்து உற்பத்தி ஆனதாக கதை தாயனுடைய அழுக்கிலிருந்து உற்பத்தியான தான் சிவருமான் எங்கேயோ போயிருந்தாராம் வெளி ஊர்களுக்கு அப்போது அம்மையாருக்கு நந்தியம் பெருமான் இல்லை யாருமே காணமேன்னு நினச்சி உடம்பு இருக்கிற அளவுடா திரட்டினது திரட்டி ஒரு உருவம் வச்சு சீட்டி பண்ணாராம் அந்த சீட்டி தான் பிள்ளையார் பிள்ளையார் இல்லை அப்போது அப்போது வாட்ச்மேன் காவல் காலன் தான் டே நீ யாரும் வந்தால் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி என்றார் அப்புறம் எல்லாரும் வர யாரும் இல்லை சிவருமான் விடமாட்டேன்ட்டான் அடே நான் தான் இந்த அதிபதி கைலாசத்துக்கு என்ன விடலாங்கிறேன் நீ யாராங்கண்ணா எங்கள் அம்மா பார்வதி என்னை திருட்டி பண்ணி கால் வச்சிருக்கேன்னு அது சரி நான் சொன்னால் ஒத்துக்கும் விடு அதை விடாது அப்படின்னா எங்கள் அம்மா சாமி தான் கேட்பேன் அடையே நான் உங்கள் அப்பாப்பா அப்பாலாம் எனக்குலாம் தெரியும் எங்கள் அம்மா தான் தெரியும் அதெல்லாம் ரெண்டு பேரும் சண்டை பாருங்கள் பார்த்தாரு கோவ மிஸ் தலை வெட்டியே போயிட்டாரு வெட்டி அப்புறம் உள்ளே போய் என்ன இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சிக்கிட்டு மூடனாக இருக்கான் யூனியன் சிஎஸ்சி பண்ணேன்னு தான் அது பண்ணேன் என்ன பண்ணுறது ஆளும் இல்லை பண்ணேன்னு அப்போ என்ன பண்ணி இங்கே வெட்டியை போட்டியினார் ஐயையோ உடம்புலருந்து உற்பத்தி யானை வல்லவாவேன் ஐயா எனக்கு பாசமாக இருக்குது அதை எழுப்புன்னு பண்ணாராம் அப்படியா சரி அப்புறம் வந்து அங்கே புத்காலத்தில் இருந்தாங்களாம் நேராக போங்க முன்னால் அந்த மிருகம் வந்து கொண்டாங்க தலையண்ணா போனால் யானை தான் யானை வெட்டியாக தலை கொண்டு வந்து உட்ட வச்சுக்கிட்டாங்க அதான் பிள்ளையார் ஐந்து புகழ்த்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் உண்டு அப்போ இல்லை என்ன அழுக்க மாட்டேன் அழுக்கிற உற்பத்தியாக இருந்தால் உலகமேன்னு அர்த்தம் அது அம்மியினுடைய அழுக்கிற உற்பத்தியானார் பிள்ளையார் என்று சரித்திரம் உண்டு அதே போல் தாயச்சந்திரனுடைய அழுக்கிற உற்பத்தியானது தான் எல்லா சுழசேரங்களும் அதான் அதை காட்டுறது அந்த செம்மண்ணும் சுண்ணாமல் காட்டுது எங்கேயும் இந்து மதத்தில் எல்லா கோயிலும் அதான் செய்கிறது வீடுகளில் அதுதான் செய்கிறது அதை நியாயப்படுத்துறதுக்காகத்தான் மாதிரி தங்கள் மலத்தினால் உண்டாய் மற்றும் அசை மேதை தோல் மலமே ஆதி சர்ம உதிரம் மாம்சம் சனாயி அத்தி அச்சுன்னு சொல்லக்கூடிய ஆறு தத்துவங்களோடு கூடிய ஒரு அழுக்கு மூட்டை மேனியாம் அப்படி சரீரமா இது இத்தூளத்தை இந்த தோள சைரத்தை சாதுவே சத்துடைய சிஷனே வெகு தூரத்தை சண்டா செண்டாரன் அந்த காலத்தில் அரிஜன்கள்லாம் தூரமாக போயிடணும் பிராமணம் குடிச்சிட்டு வருவான் ஒத்தி போ அப்படின்னு ஒவ்வொருத்தான் போயிடுவான் அப்படி போல் சண்டாண்டிகராக அது தள்ளணுன்னா என்ன தைரியத்தை தள்ளிட்டு எங்கே போகிறது தள்ளதில்லை அய்மானத்தை தள்ளணும்னு அர்த்தம் இது அய்மானம் அது செண்டாண்டிகராக தள்ளணும் வேதமில் பிரம்மமாகி அப்படி என்ன பண்ணுறது எங்கே நிறைந்த ஒரு பரம்புரலாகிய பிரம்மஸ்வரூபத்தை விசாரணை செய்து பேர் பெற்றவனாயின் இருப்பாய் அந்த பிரம்மஸ்வரமாகவே இருக்கிற பேரை பெற்றவனாக இருப்பாய் அதனால சரீரத்தை எப்படி தள்ளுறது அபிமானத்தை தள்ளுறது நான் கர்த்தா போக்தா என் சரீரம் வருத்த நான் பெரியவன் சின்னவன் கட்டையன் அட்டையன் இப்படிப்பட்ட பாவனைகளெல்லாம் போக்கணும் போக்கி அதிஷ்டானமாகிய பிரம்மஸ்வரம் எதுவும் அதுவே நானாக இருக்கிறேன் அதான் நான் என்று அபியாசம் பண்ணணும் அப்படி அபியாசம் பண்ணால் அதுதான் வேறுபட்டவனாக இருப்பான்னு சொன்னாக்க அந்த அடைவை அடைந்தவனாக இருக்க வேண்டும் இதை அபியாசம் பண்ணணும் ஓய்வு நேரத்தில் மனசுக்கு இந்த வேலை கொடுக்கணும் வார நேரத்தில் அவன் விவகாரம் பண்ண வேண்டியது தான் பிரார்த்தனு சாரமாக ஜீவனோபாரத்துக்கு அவனுக்கு பெரிய வழியில் வச்சுருக்க அதை செய்ய வேண்டியது செய்யலைன்னா தோஷம் குற்றம்டா கடமை செய்ய ஆகணும் கடமையை விட்டவன் பாவை தான் பவான்தான் கேதிலும் பொருசாக சொல்ல கடமை செய் கடமை செய் கடமை செய்து அதெல்லாம் வரக்கூடிய பலத்தான கொடுது அப்படிங்கிறார் அது எல்லோரும் கடமை செய்கிறதுனால அது எந்த கர்மமாக இருந்தாலும் அது பாவத்துக்கு ஈடாகாது பாவம் உண்டாகாது அது புண்ணியந்தான் கடமை செஞ்சாலே புண்ணியந்தான் இப்போ கடமை செய்வதை காரணத்தினாலே வரக்கூடிய லாப நஷ்டங்கள் இருக்கின்றனவே அது சமபாவனை உண்டாகும் ஆசை இருக்குமே ஆனால் சமதானம் வராது எதை பார்த்து சாரும் கிடைத்ததில் முறிச்சு பண்ணேன் சரி எந்தவொரு லாபம் என்று ஒரு அதனால தான் கடமை செய் என்று சாஸ்திரங்களை சொல்கிறது அதுதான் கடமை செய்யாதனால்தானே நாளில் போய் ஏற்றத்தாள்லாம் வந்து குற்றங்கள் பெறுவதற்காக கடமை செய்யாது உலகத்தின்கண்ணே குற்றங்கள் பெருக்கமாக இருக்கிறது காரணம் கடவு செய்யாதான் காணும் அவர்கள் கலவு செய்கிறதே நாடகம் சரியாக இல்லை உலக நாடகம் இது உலகமாகிய மேடையில் நடிகர்கள் எல்லா நடிகர்களும் தான் அதில் அவர்கள் போட்ட நடிக்க மாட்டேங்கிறாங்க நடிக்காதனால ரெண்டு விதமான குற்றம் ஏற்படுது ஒன்று வாத்தியாராங்க தீட்டார் தண்டனை கொடுக்குறார் இங்கே பார்க்குறவங்க கல்வி எழுத்து போடுறாங்க ரெண்டு குழப்பம் இருக்கிறதுக்கு நாடகம் ஊசி அதே உலக நாடகமானது சரியானவர்கள் நடிக்காதனால அரசாங்கமாகிய பார்க்குறவங்க இருக்காங்க அவன் கருத்து தண்டனை கொடுக்குறான் ஈஸ்வரன் நாயகம்மா நாடக ஆசி இருக்காரே அவர் தண்ணி கொடுக்குறாரு சொர்க்க நேரத்துக்கு கொண்டு போய் தண்ணி கொடுக்குறாரு நடந்துக்கிட்டு இல்லைன்னா இப்போ நடன காரணமாக அதுதான் ஏதோ ஒரு சில நடிகர்கள் சரியாக நடந்தாக்கோ அவர்களுக்கு ஆசிக்காலும் கிடைக்குது ஆகவே உலகத்தில் அவர்கள் கடமை செய்வாரில்லையானால் எந்த விதமான தாக்கலாம் வர்றதுக்கு நியாயமே இல்லை அப்படி அனுகூல பிரதகோலம் பலன் வந்தாலும் கூட சரி அவன் கடமை செய்தான் கேட்டுக்கொள்ள வேண்டியது தான் அப்படின்னு சமானம் கிடைக்கும் கடமை செய்யாமல் ஆசை நிமித்தமாக செய்யும்போது எல்லா குற்றங்களும் வர்றது காரணம் தான் அதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு வலியுறுத்துறது பெரியவர்கள் அதுதான் காட்டுறாங்க ஏதோ சில பேர் திருந்துறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லாமல் அது சில பேர் திருந்ததுனாலே பெரும்பாலும் கேட்டுக்கிறதுனால அது பிரகாசிக்கிறதில்லை பெரும்பாலும் உள்ளதை பிரகாசிக்கும் இப்போ நாட்டில் குழப்பம் கெடுதல் ஏற்படுதல்னா ஏன் ஏற்படாது மழையில்லன்னா ஏன் மழை இல்லாமல் போகும் அதிக மழை பெஞ்சி கெடுக்கும் பெய்யாமல் ரெண்டும் தான் கெடுக்கும் அது டானாகிட்டு வளர்த்தான் செய்யும் கிளம்பு செய்யறது இல்லையே அப்படிங்கிற கருத்து கூறுகிய கட்ட ஆகாசத்தை கூர்மகாசத்திற்போல் சிறுகிய ஜீவான்மாவை சிற்கன பரமான்மாவில் அறிவினார் பிரித்தவ் அகண்டமாம் வத்துவாகி வெறிதிரும் திடுவார் என்றும் விமலமாம் யோகத்தோ நாய் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாட்டு மீண்டும் சொல்றார் கூறிய கடாகாசத்தை கடாகாச சின்னது கூர் மகாகாசம் மிக பெரியது மிக சூட்சமாக கூறின கூர்மையானது உண்மையானது அர்த்தம் மிக உண்மையான மகாகாசத்திற்போல் சிறுகிய ஜீவான்மாவை மிக குறைந்த அளவில் ஜீவித்து கொண்டிருக்கின்ற ஜீவான்மாவை சிற்கண பரமான்மாவில் அறிவு வடிவமாயிருக்கின்ற பரமாத்மாவிடத்தில் அறிவினால் விவேகத்தினால் பிரகலாபித்து விசாரம் செய்து தெளிந்து அகண்டமாக வத்துவாகி அப்போது பாவனை அகண்டபானம் வந்துடும் அந்த அகண்டவாச நாணய நிச்சயம் உண்டாகும் அப்படி வந்த பிறகு வெறுதி இருந்துடுவாய் சும்மாவே இருப்பாய் அக்கிருத கருத்தனாயிரு என்றும் விமலமாம் யோகத்தோனாய் எப்போதும் குற்றமற்ற பிரம்மத்தோடு சம்பந்தப்பட்டவனாய் சும்மா இரு சும்மா இருப்பதே சுகங்க கிருத கரித்தேன் சேதனை செய்து முடித்தோன் கண்டிங்க அப்போ பானோனும் போதும் செஞ்சது போதும் வாழ்ந்தது போதும் திருப்பி விட்டார்கள் அது வரைக்கும் வராது அதிர்ஷ்டான சைதன்யத்தை சிந்தனை பண்ணி தெளிஞ்சு அது நான் என்று அகண்டபானனை வர்ற வரைக்கும் கர்மங்களை விடவே முடியாது திருப்தியே வராது எது செஞ்சால் லாபம் வருமோ அது செய்வோம் செய்வோம்னு அந்த மனமான போய்கிட்டே இருக்கும் ஈரல் பதினாலு லோடு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் கிடைக்கலே கிடைக்கல துக்கப்பட்டுதான் இருக்கும் வேறுபாடியே கிடையாது இது மயா பிரபஞ்சம் மித்தை என்றும் பிரம் சத்தியம் என்றும் அந்த ப்ரமம் நானாக இருக்கிறேன்னு நிச்சயம் வந்த பிறகு எதை செய்யணுமா அந்த மன சம்மதிக்கும் சொல்லுங்க பாப்பா ஏன் எப்படி செய்யணும் ஒன்று பசி ஆகார சாப்பாட்டுக்கா சாப்பாட்டுக்கு கர்மானுசாரமாக சுகம் கொடுப்பார் பார்த்திருக்க வரைக்கும் அதில் திருப்தி வந்துடுச்சு அப்புறமே இல்லை நான் சோழியமாக இருக்கிறேன் அப்போ சுகத்துக்காக நாம் ஏன் அலையணும் அப்புறம் சரீர சம்பரச்சனைக்காகவோ அது கிருதித்தின்னு திருப்தி எங்கேயோ இளையத்தாராக இருந்தால் ஏழையாக இருந்தாலும் பழக்காலாக இருந்தாலும் சரி சன்னியாசி மடங்கள் இருந்தாலும் சரி மருத்துக்கள் இருந்தாலும் சரி ரெண்டும் சரி தான் என்று நிச்சயம் உண்டாகிறது அது நிச்சயம் வந்த பிறகு அது மனோபாவமானது எதை செய்யணும்னு ஆசை வரும் மனசுக்கு ஒன்று வராது அது கிருத கிருத்தியம் சேதனை செய்து முடித்தவன்னு அப்போ இது என்ன செய்யவில்லை இருக்கு எவ்வளோ கிருத்தியம் பரவ கிருத்தியெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு அஞ்ஞான காலத்தில் இன்னும் ஞான காலத்தில் செய்ய வேண்டிய தேவையில்லை விருதுகிறேன் செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தேன்னா பலப்பிராதம் வந்து செய்யலாம் இல்லைன்னா கிடையாது அது பலப்பிராதம் வறுமையான அது அது செயல்படுத்தும் அப்படி செயல்படுத்தும் போது கரிகலனங்கள் செய்ய நான் செய்யவில்லை என்ற பாவனையோடு செய்கிறது என்னுடைய நான் கர்த்தாம்புத்தன்மையை அப்போ இல்லை அந்தந்த கரிகலனங்கள் அதாவது காலத்தில் அது வந்து செயல்படுகிறது நான் சாட்சியாக இருக்கிறேன் சுரசாட்சியாக இருக்கிறேன் என்ற ஒரு பாவனை தான் கடைசி பாவனை அகண்ட சார்ந்த பருவன் நான் என் நிச்சயம் இப்படிப்பட்ட பாவனைகள் எல்லாம் கேட்டு கேட்டு விசாரம் பண்ணி பண்ணி சிந்தித்து தெளியணும்னு சொல்கிறார் அப்படி தெளிஞ்ச பிறகு தான் வறுமொழியே இல்லை உன்னால மந்திரசக்தி மாதிரி வர்றதில்லை இப்போ எந்திரக்கட்டினாலே நிற்காது அதனால தான் சொல்கிறார் அறிவினால் பிறகு லாபித்து அகண்டமாக வெறுதி இருந்துடுவாய் சும்மா இரு சும்மா இருக்கிற சோச்சப்பட்ட ரெண்டும் என்னாங்களாம் சும்மா இருந்தாலும் அனுபவம் கொடுப்பார் என்றும் விமல மனம் வென்று விமலமாம் யோகத்தோனா என்ன குற்றமில்லாத பரவஸ்வரபத்தை ஏகத்துவம் அடைந்தோனா இருப்பாயாக என்று சொல்றார் ஜோதியான பிரம்மமே நீயாய் நின்ற பிரிவிலா நீட்டையாலே குருவமாம் பிரம்மாண்டத்தோடு ஒன்றிய பெண்டாண்டத்தை அரியனே மலபாண்டம் போல் அகத்தின அகற்றி நிற்பாயே முன்னூற்றி பாட்டு வேண்டும் சொல்றார் பரவு அதிட்டானமாகி அஜிஷ்டான் எப்படி இருக்கி யாபமாக இருக்கிறது இங்கு நிறைந்த அந்த வஸ்து பரம்பொருள் அது அதிஷ்டானமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அதிஷ்டானமாகி படர் சுயம் ஜோதியான பிரமமே எங்கும் விரிவாக உள்ளும் புறமும் நிறைந்திருக்கின்ற சுயம் ஜோதி ஒன்றில் உற்பத்தியானதல்ல இயல்பாகவும் உண்டான ஜோதினால் ஜடஜோதி இல்லை சேதன ஜோதி சேதனை வடிவமாக இருக்கின்ற அது பிரமமே அதுதான் பிரமஸ்வரம லட்சணம் அப்படிப்பட்ட பிரமே நீ யாய் நின்ற அதுதான் நீயா இருக்கிறாய் அது நீ அது நீாய் அப்படின்னா நீ அது அது நீ பிரிவிழா நிட்டுயாலே இப்படி ஓத பிரதவாதம் செய்து குறுக்கு நடுக்கு இது அபியாத பலத்தினாலே திடப்பண்ணும் அப்படி பிரிவிழா நிட்டு ஆலே பேதம் இல்லாத ஒரு நிலையான மனதின் கொண்டு உருவமாம் பிண்டாண்டத்தோடு ஒல்றிய இப்போ பிரம்மாண்டத்தோடு உருவமாம் பிரம்மாண்டத்தோடு நமக்கு நாவரமாக தோற்றுவது பிரம்மண்ணால் திட்டிக்கப்பட்டு அந்த அண்டம் அண்டம்னா முட்டை போல் இருக்கின்ற ஒரு உலகம் விரிவாக இந்த உருவத்தோடு பிண்டாண்டத்தை பிண்டம் பண்ணால் துண்டு துண்டாக இருக்கிற சரீரம் இந்த சரீரத்தை அதில் சேர்த்திடணும் அரியணைய மலபாண்டம் போல் சேர்த்து என்ன செய்யணும் இது வெறும் குப்பை மல மூட்டை என்று அகற்றினால் அகற்றி நிற்பாய் மனதிலே பானை செய்யணும் இந்த சரீரம் பிரதினால் சிறிக்கப்பட்ட உலகத்தோடு சம்மந்தப்பட்டது தான் அதுக்கும் சேர்ந்ததே ஒழிய ஆத்மாவும் ஆத்மா எனக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது செய்யும் காலத்தில் இது ஒரு கறி போல் பயன்படுத்தப்படுத ஒழிய இது ஆத்மாவும் அல்லதுமல்ல உழவை பொருளும் அல்ல உயிர் பொருளும் அல்ல ஜடம் இது அதனால் அரியணே இடத்திருக்கிற மலவாண்டம் போல் குப்பை கோலங்கள் மலை ஜலங்கள் கழிக்கிற ஒரு பாத்திரம் இருந்தால் அது தொடர்ந்து அருவறுப்புண்டாகும் அப்படி போல் அகத்தினில் அந்த கண்ணத்தின் இடத்திலே இதை நீக்கி சச்சிதானந்தபெருமன் நான் என்ற அந்த பாவனையை கொண்டு நிலையாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பாயாக என்று சொல்லி உபதேசிக்க ஏகமாம் திசையகம் புந்திதன்னை சோதியான் நந்தசத்தாய் சொல்லியா நின்னான் மாவில் வைத்து லிங்க தேகமே திதை விடுத்து கேதமில்லாமல் என்றும் கேவல நாகி நிற்பாயி நூற்றி முப்பத்தி நாலாவது பாட்டு மறுபடியும் சொல்கிறார் ஏதமாம் லிங்க தேகத்து இப்போது முன்னால் தோழசேரம் சொன்னார் இப்போ சூழ்ச்சியு சொல்கிறார் குற்றம் புரிந்த லிங்க தேகம் இருக்கு அது இசை அகம் வருந்திருக்கின்ற அந்த கரணம் இருக்கு அதில் புந்தி இருக்குது புத்தி புத்தி நிச்சயத்தனுடைய புத்தி செயல்படுது அந்த புத்தி தன்னை சோதி ஆனந்த சத்தாச்சொல்லிய நின்னன்மாவில் தீதர வைத்து அந்த புத்தி எப்படி வைக்கணும் இப்போது உலக விஷயங்களில் புத்தி இருக்குது சித்திய புத்தி சுக புத்தி அது உறுதியாக இருக்கு அதை அப்படியே மாற்றி அப்படி தச்சாந்தபுரமான் என்ற நிச்சயம் உறுதியாக இருக்கணும் மாற்றி அமைக்க வேண்டியதுதான் அப்புறம் அது சுகம் இருக்குது எது சுகம் இல்லாத சுகம் நினைச்சோம் அது துக்கத்தையே சுகம்னு நினச்சது அத்தியாவசம் சுகத்தையே சுகமாக நினைக்கணும் அது அழியக்கூடியதில்